ோனமாக அறிவோம் இன்றைய தலைப்பு அறம் அதாவது புருஷார்த்தங்களில் கூறப்பட்ட தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற நான்கு வாழ்வியல் பண்புகளில் தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு என்பதில் முதலாவதாக உள்ள அறம் என்பதைப் பற்றி காண இருக்கின்றோம் பொதுவாக நம்ம தர்மம்னா என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பிச்சை கேட்டு வர்ற பிச்சைக்காரங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சால் அதுதான் தர்மம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையாக நம்ம இருக்கோம் ஆனால் சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் தர்மங்கிறது சரியான செயல்களை செய்கிறது அப்படின்னு சொல்லுது ஒரு மனிதன் சரியான பாதையில் செல்ல வேண்டுங்கிறத சாஸ்திரம் வலியுறுத்துது அதைத்தான் அது தர்மம் அப்படின்னு சொல்லுது தர்மம்ங்கிறது நீதி நெறி தவறாமல் வாழ்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தர்மம் அறம் அப்படிங்கிறது எல்லா மதங்களும் போதிக்குது அந்த போதனை என்ன அப்படின்னா ஒரு மனிதன் நீதி நெறி தரா தவறாமல் மதங்களுடைய போதனையாகவும் இருக்குது அதனால் நம்ம தர்மம் அப்படிங்கிறத வந்து கொடை கருணை தயை அப்படிங்கிற பொருளை மட்டும் எடுத்துக்காம அதை தாண்டி ஆத்மாவை அறிதல் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துக்காகத்தான் தர்மமே இருக்குது அப்படிங்கிறத சனாதன தர்மம் வலியுறுத்துது நம்முடைய இந்து சமயத்தை சனாதன தர்மம்னு தான் அன்றைய முன்னோர்கள் அழைத்தார்கள் இடையில் வந்த ஆங்கில கலாச்சாரம் தர்மம் என்பதை தவறாக மதம் என்ற பொருளில் புரிந்து கொண்டு நம்மை இந்து மதம் என்று அழைத்து விட்டார்கள் அதையே நாம் இன்று நடைமுறையில் பிடித்துக்கொண்டிருக்கோம் சரி இந்து மதமாகட்டும் புத்த மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் என்ற எந்த மதங்களின் போதனைகளாக இருப்பினும் மனிதர்கள் நீதிநெறி தவறாமல் அறவழியில் வாழ வேண்டும் என்பதை ஆழமாக அறிவுறுத்துகின்றது அதன் அடிப்படையில் இயற்கையே தன்னுடைய இயல்பு மாறாமல் இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கில் இயங்கிக் கொண்டிருப்பதையே தர்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இயற்கையின் விதிகளில் கட்டுப்பட்டுத்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது என்பதை நம்முடைய சனாதன தர்மம் எது தாங்குகின்றதோ அதுவே தர்மம் என்று கூறுகின்றது அந்த தர்மத்தை வணிகர்களாகிய நாம் எப்படி அனுசரிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமனித தர்மம்னு இருக்குது சமூக தர்மம் அப்படின்ட்டுருக்கு ராஷ்ட்ரிய தர்மம் அதாவது இந்த தேசத்தினுடைய தர்மம் இருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு தனிமனித வாழ்க்கையில் ஆரம்பித்து மொத்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பண்புகளுக்கும் காரணமாக எது இருக்கிறதோ அதை தர்மம்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ தனி மனித தர்மம்னு எடுத்துக்கிட்டால் அவன் அன்றாட கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் நெறிமுறைகளை கூட சாஸ்திரம் ஆழமாக போதிச்சுருக்கு பொதுவாக நம்ம மனிதனுடைய வாழ்வியல் முறைகளை கூட சாஸ்திரம் நான்கு ஆசிரம தர்மங்களாக பிரிச்சிருக்கு அந்த வகையில் பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம்னு சொல்லி கூட நான்கு வாழ்வியல் முறைகளை நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றது நம்முடைய சனாதன தர்மம் அதில் ஒரு பிரம்மச்சரியனுடைய வாழ்வியல் தர்மம் எப்படி இருக்கணும் அந்த மாணவ பருவத்தில் அவனுக்கு கல்வி கற்க வேண்டியதில் இருக்கின்ற அக்கறை அணுகுமுறை சரியான பாதை என்பதிலே அவன் தவறாமல் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது அதுபோலவே ஒரு இல்லற தர்மம் என்பது ஒரு இல்லறத்தில் வாழக்கூடிய ஒருவனுடைய வாழ்வியல் அர்த்தம் எப்படி இருக்க வேண்டும் எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை கூட நம்முடைய சாஸ்திரம் மிக விரிவாக விளக்குகின்றது அதில் தனிமனித தர்மம் என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய புலன்களை அடக்கி ஆள்வது அக உறுப்புகளை அடக்குவது அகிம்சை அப்படிங்கிற எந்த உயிர்களுக்கும் தீங்கிழைக்காமல் இருப்பது வாய்மை சத்தியம் என்று சொல்லப்படுகின்ற மனதாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருப்பது உடல் தொடர்பான உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் அடக்குவது கோபப்படாமல் இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை தனி தர்மமாக சாஸ்திரம் வரையறுத்திருக்கின்றது பொதுவாக மனிதனுடைய மகிழ்ச்சி மன என்பது தன்னை அறிதலில் தான் இருக்கின்றது என்பதை சாஸ்திரம் மிகவும் ஆழமாகவும் எடுத்துக் கூறுகிறது இது போன்ற சமூக தர்மம் என்று எடுத்துக்கொண்டால் கூட தனி தர்மங்களை ஒருவன் சரியாக கடைபிடிக்கின்ற பொழுதுதான் சமூக தர்மம் சரியாக இருக்கும் என்று கூறுகின்றது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்க நியதியுடன் நடப்பானேயானால் இந்த மொத்த சமுதாயமும் ஒழுக்கத்துடன் வாழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மொத்த சமுதாயத்தின் தர்மம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது என்றால் தியாகத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது தியாகம் என்பது தன்னலமற்ற செயல் அது சமூக தர்மத்திலே அனைவரிடமும் அன்பு காட்டுதல் ஈகை என்ற கொடுத்தல் வாய்மை என்ற உண்மை விருந்தோம்பல் போன்ற நட்பண்புகளை நடைமுறையில் கடைபிடிப்பதை சமூக தர்மம் என்று அறிவுறுத்தப்படுகிறது இதுபோன்றே தேசிய தர்மம் அதாவது ஒரு நாட்டினுடைய தர்மம் என்பது தேசம் அதாவது நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது தனி மனிதன் மற்றும் சமூக தியாகங்கள் அந்த நாட்டை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்பதை அறிவுறுத்துகின்றோம் மனித இனம் என்பது ஒன்று இருந்தால்தான் நாடு சமூகம் மற்றும் தனி என்றெல்லாம் பிரிக்கப்படுகின்றோம் எனவே மனித இனம் நிலை இருக்க தனி சமூகங்கள் மற்றும் நாடுகள் என ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினைகள் இல்லாமல் ஒன்றிணைந்து வாழ்வதே ஒரு தேசத்தின் மிக உயர்ந்த தர்மமாக கருதப்படுகின்றது அதாவது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்தல் என்பது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்களால் ஒன்றிணைகிறதை பற்றி சொல்ல வரல சாஸ்திரம் உள்ளத்தாழ ஒன்றிணைதல் பற்றி தான் இங்கு பேசப்படுகின்றது சரி இப்போ உள்ளத்தாழ ஒன்றிணைதல் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனித உடல்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளுமும் ஒரு உன்னதமான வஸ்து இருக்கு அதை தான் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆத்மாவே அந்தரியாமையாக எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருந்து வழி நடத்துறது அவசியம் அறிஞ்சிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம தர்மம் மிக ஆழமாக போதிக்கும் நம்முடைய இந்த ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை எதன் வாயிலாக அடைய முடியுமோ அதுவே மனித சமுதாயத்திற்கு துன்பங்களற்ற மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த தர்மம் என்று சாஸ்திரம் வலியுறுத்தும் அப்போ அத்தகைய தர்மம் என்பது அனைத்து உயிர்களுக்குள்ளும் அந்தாமியாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிவது மட்டும்தான் இதைத்தான் தர்மம் அப்படிங்கிறத ஆழமாக சொல்லுது சாஸ்திரம் அந்த ஆத்மாவை அறிவதற்கு ஒவ்வொருடைய முக்கியமான குணநலன்களை குறிப்பிடுது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கும் உதாரணமாக ஒரு மிளகாயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய குணம் ரொம்ப காரம் ஒரு சர்க்கரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய குணம் இனிப்பு இது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு குணம் அந்த குணத்தினுடைய இயல்பு மனிதனுடைய இயல்பாகவும் இருக்குது அதை அடிப்படையாக வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய குணம் மனிதனுடைய குணம் என்பது அன்பு கருணை இதுதான் நம்முடைய இயற்கையான இயல்பான குணம் எப்போ நம்ம இதிலிருந்து மாறுபட்டு கோபம் லோபம் மதம் இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கிக்கிறோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற அந்தரியாமையை விட்டுட்டு வெளியே தெரியுது இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால வந்த பிரச்சனை இது அதனால் இந்த ஜட பொருளான உடலை நான் அப்படின்னு தவறாக நம்ம நினச்சிக்கிட்டு நான் இந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்துவன் அப்படின்லாம் ஒரு பேதமையை பாராட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி நான் அதுவாகவே இருக்கின்றேன் அந்த ஆன்மாவாகவே இருக்கின்றேங்கிறது தான் உண்மையான குணம் இத்தகைய ஒரு அறிவை நாம் அடையும் போது மட்டும்தான் நாம் வந்து நம்ம யாருக்கும் சேவை செய்யலை இந்த உலகம் சரியில்லை இந்த சமுதாயமே மோசம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நீங்கி எல்லாத்துக்கும் நம்ம சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சேவை நாம் வீட்டில் வளர்க்கின்ற மூனை நாயில் மட்டும் இல்லை அது அனைத்து உயிர்களுக்குள்ளும் நம்மை அறியாமலேயே ஆழமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதாக அதுதான் நம்முடைய இயல்பு அந்த ஆன்மாவிலேயே இயல்பே அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு கருணையை கொண்டது அதை நாம் நடைமுறையில் கொண்டு வரும்போது நம்முடைய அன்பு சேவை வெளிப்படுகின்றது அந்த உள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை அறியாதனால்தான் நம்மகிட்ட ஆனந்தமும் இல்லாமல் போயிடுது எப்பொழுதெல்லாம் நம்ம இந்த உண்மையை அறிந்து ஆழமாக அந்த உயிர்களை நாம் அன்பு செலுத்தி நேசிக்கின்றோமோ அதுவே நம்முடைய உண்மையான குணமாகும் அந்த குணப்படி வாழுகின்றவன்தான் மனித தர்மம்மான் ஆகவே தர்மம் என்பது தன்னை அறிந்து இந்த சமுதாயத்திற்கு பரோபகாரங்களை செய்து கொண்டு சாஸ்திரம் அறிவுறுத்திய நீதி தவறாத வாழ்க்கை என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்வோமாக நன்றி ஓம் சத்